குரவஞ்சி ஒன்று கட்டினும் கழங்கினும் என்ற தொல்காப்பிய நூட்பாவின் அடிப்படையில் தோன்றியது இரண்டு குரவஞ்சி என்பது தொல்காப்பியர் கூறும் வனப்பு என்ற நூல் வகையுள் அடங்கும் குரம் குரத்திப்பாட்டு என்னும் வேறு பெயர்களும் உண்டு குரவஞ்சி நாட்டியம் குரவஞ்சி நாடகம் என்ற பெயர்களும் உண்டு குறிஞ்சி நிலத்தை அடிப்படையாகக் கொண்டது குறி சொல்லும் மகளிரை ஒளவையார் தன் குறுந்தொகை பாட்டில் அகவன் மகள் என அழைக்கிறார் குரவஞ்சை அக இலக்கிய நூலாக இருப்பினும் தலைவன் தலைவி பெயர் கூறப்படும் இயற்றமிழ் இசைத்தமிழ் இரண்டும் கலந்த இலக்கியம் குரவஞ்சி குரவஞ்சி பல வகைப்பாக்கள் கலந்த வரப்பாடப்படும் குரவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடி அடிப்படை நூல் குமரகுருபரின் மீனாட்சி குரம் முதல் குரவஞ்சி நூல் குற்றால குரவஞ்சி பன்னிரு பாட்டியல் குரவஞ்சியை இறப்பு நிகழ்விதிர் வெண்ணுமு காலமும் திறப்பட உரைப்பது குரத்தி பாட்டி திருக்குற்றால குரவஞ்சி இதன் ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர் இவர் குற்றாலத்திற்கு அருகே உள்ள மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் முதல் குரவஞ்சி நூல் இதுவே மதுரையை ஆண்ட விசயரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் இவருக்கு குரவஞ்சிமேடு என்னும் நிலப்பகுதியை இனாமாக வழங்கினார் இந்நூலின் தலைவன் திருக்குற்றால இந்நூலின் தலைவி வசந்தவல்லி இவர் இயற்றிய மற்ற நூல்கள் குற்றால தலபுராணம் குற்றால மாலை சரபேந்திர பூபால குரவஞ்சி இதன் ஆசிரியர் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் இவர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள கொட்டையூரில் பிறந்தவர் இவரின் ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர் இவர் தஞ்சை சரப்போஜி மன்னரின் அரசவை புலவராக விளங்கியவர் இவர் இயற்றிய நூல்கள் கொட்டையூர் உலா திருவிடைமருதூர் புராணம் திருமணநல்லூர் புராணம் கோட்டிச்சர கோவை இந்நூலின் பாட்டுடை தலைவன் தஞ்சை சரப்போஜி மன்னர் நூலின் தலைவி மதனவல்லி தமிழரசி குரவஞ்சி தோரமங்கலம் திரு ஆ வரதஞ்சய பிள்ளை இயற்றியது தமிழரசி குரவஞ்சி தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் குரவஞ்சியும் ஒன்று தமிழரசி குரவஞ்சியின் பாட்டுதைத் தலைவன் சுவாமிமலை முருகப்பெருமான் தமிழன்னையே பாட்டுதைத் தலைவியாக்கி இந்நூல் இயற்றப்பட்டுள்ளது தமிழரசி குரவஞ்சியை இயற்றியவர் தோரமங்கலம் திரு ஆ வரதஞ்சய பிள்ளை பெற்றோர் அப்பசாமி பிள்ளை வரதாயி அம்மையார் இவர் விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் கரந்தை தமிழ்ச் சங்கத்தில் ஆசிரியர் என்னும் சிறப்பு பட்டம் பெற்றவர் புலவரேறு எனச் சிறப்பிக்கப்படுவார் கரந்தை தமிழ்ச் சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோடா பரிசு பெற்றுள்ளார் தமிழவேல் உமாமகேசுவரனார் இவரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணைகை இந்நூலை இயற்றினார் இந்நூலை கரந்தை தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழாவின் பொது ஞானியாரடிகள் தலைமையில் அரங்கேற்றினர் பெத்தலகேம் குரவஞ்சி பெத்தலகேம் குரவஞ்சியில் உலாவரும் மன்னராக இயேசுவாகவும் தேவமோகினியாக தலைவி சியோன் மகளாகவும் குரவஞ்சி விசுவாசமாகவும் குறி கூறுதல் தீர்க்க தரிசனமாகவும் சிங்கன்குருவாகவும் நூவன் உபதேசியாகவும் அவர்கள் பிடிக்கும் பறவைகளாக மக்களும் அதற்கு பயன்படும் வலையாக இறைவாக்கு என்ற நச்செய்தியும் உருவாக்கப்பட்டது இந்நூல் முற்றுருவகமாக திகழ்வது தனிச்சிறப்பு ஆகும் இந்நூலின் ஆசிரியர் தஞ்சை வேதநாயக சாத்திரியார் பெற்றோர் தேவசகாயம் ஞானப்போ அம்மையார் ஊர் திருநெல்வேலி தஞ்சையில் மதபோதராக விளங்கிய சுவார்ட் பாதிரியார் இவரை தம் மாணவராக ஏற்றுக்கொண்டார் தஞ்சையை ஆண்ட சரபோசி மன்னரின் உற்ற தோழராக விளங்கினார் நூல்கள் ஞானத்தச்சன் ஞானவுலா ஆரணாதிந்தம் இவரை ஞானதீப கவிராயர் என்றும் அண்ணாவியார் என்றும் போற்றுவர்